படுங்கு நாள் ஒரு மாளிகை என் நெஞ்சில் நுழைந்த நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இணைந்திருக்கின்றீர்கள் நேசகானம் காற்றிலையோடு இப்பொழுது நேரம் இரவு ஒன்பது மணி இன்று என்னுடைய இசையின் மடியல் நிகழ்ச்சியில் நேசக்கானத்தின் நேயர்களை நேசத்தோடு அரவணைக்க நேர்காணல் மூலம் இணைகின்றார் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக திருவிழா தொடக்கம் திருமணம் வரை தன் குரலால் மக்களை வசப்படுத்த உற்சாகத்தையும் தரும் பாடல்களுக்கு சொந்தம் கொண்டாடும் எங்கள் அன்புக்குரிய அம்மா எல் ஆர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் இந்த நேசக்கானம் காட்டிலங்கே வணக்கம் அம்மா வணக்கம்மா நேசகானம் காற்றலை நேசகானம் நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நெஞ்சார்ந்த வணக்கம் அற்புதமான பாடல்களை எல்லாம் பாடி என்று எல்லோர் மனங்களையும் கட்டி போட்ட பாடல்கள் எடுக்கின்றன அந்த வகையில் உங்களுடைய பாடல் உச்சத்தை தொட்ட அத்தனை பாடல்களிலும் முதல் முதல் நேர்கள் மனதில் வந்து இன்று வரைக்கும் இருக்கும் பாடல் இழந்த பழம் என்ற பாடல் அந்த பாடலை ஓரிரு வரிகள் பாடுங்கள் நேர்களுக்காக முதலில் இது இனிக்கும் பயம் எல்லாம் வாங்கும் நன்றி அம்மா அன்றைய பாடல் கேட்டது போல் இன்றும் குரல் துல்லியமாக இருக்கின்றது அந்த வகையில் முதலில் என்னுடைய நேர்காணலையை ஆரம்பித்து கொண்டிருக்கும் இந்த முதல் பாடலோடு உங்கள் பாதம் தொட்டு வணங்கி கொண்டு அடுத்த கேள்வியை நான் தொடுக்கின்றேன் உங்களுக்கு ஆமாமா எல்லா பிள்ளைங்களுக்கும் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் கூட பிறக்கும் போதே எல்லாருமே டான்ஸோ ஏதோ கத்துக்கிட்டு வராங்க அந்த அது இப்போ அந்த காலத்துல ஒண்ணுமே தெரியாத ஒரு வயசுலாம் எனக்கு தெரியாதுல வளர்ந்தவர் அப்படி இருக்கும் போது எனக்கு வந்து ஒரு நல்ல குரல் வரம் அது எனக்கு இருந்தது அது எங்க குடும்ப சொத்துன்னு தான் சொல்லணும் எங்க தாத்தால இருந்து எங்க அம்மா வரைக்கும் எல்லாருமே நல்லா பாடுவாங்க அந்த குரல் வளர்த்தனாலதான் இவ்ளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள வருங்க சொல்லும் போது எனக்கு வயசு என்ன தெரியுங்களா பதினெட்டு வயசு ஆமாங்க ஏன்னா எட்டு வயசுலயே என்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார் வேற எதுவும் எனக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுவுமே கிடையாது எப்படி முன்னுக்கு வர்றது எப்படி என்ன மாதிரி என்ன உழைப்பும் உழைக்கிறது அப்படின்றது தெரியாது எங்க அம்மா இளம்பிராயம் எங்களை ஆச்சுகிட்டு போயிட்டு ஒரு ஒரு ஸ்டுடியோவா கூட்டு போய் பாட வச்சு பாட வச்சு அங்கிருந்து வந்ததுதான் அவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை கொடுத்தாங்கம்மா இப்படி என்னுடைய தொடர்ந்து பல கஷ்டத்தின் மத்தியிலும் பல போராட்டத்தின் மத்தியிலும் நீங்கள் பயணத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிறீர்கள் ஆமாம உங்களுடைய முதல் இசை அனுபவம் என்னுடைய முதல் இசை அனுபவம்னு நான் குரூப் பாட்டு தான் பாடி கோரஸ் அந்த கோரஸ் பாடகர் பாட்டு வந்து எதுனாக்கா மனோகராய் என்ற படத்துல சிக்கி அம்மா லீடிங் ஜிக்கி அம்மா பாடுவாங்க பாடுற மாதிரி அந்த குரூப் எல்லாம் வரும் இல்லைங்களா அந்த குரூப் பாட்ட எனக்கு எஸ் விங்கட்ராமன் எஸ் விங்கட்ராமய்யர் அவர் கொடுத்தாரு அங்க தான் என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதாமா எத்தனை ஆண்டுகாலம் கோரஸ் பாயத்தில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருந்தீர்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆண்டு வரைக்கும் பாடிட்டு இருந்த அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எப்படினாக்கா பாசமலர் பாசமலர் படத்துல வாராயண் தோழி வாராயோ மனப்பந்தல் காண வாராயோ அந்த பாட்டு எனக்கு முதல் முதல்ல கொடுத்த பாட் அதுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்த பாடல் என்னன்னா திரு ஏ பி நாகராஜன் அவர்களும் கே வி மகாதேவன் அவர்களும் பி கே ராமசாமி அவர்களும் மூவரும் ஒரு படம் எடுத்தாங்க லக்ஷ்மி புரொடக்ஷன்ஸ் நல்ல எடுத்து சம்பந்தம் அதுல வந்து எனக்கு பாடல் கொடுத்தாங்க அதுக்கு இசை கே வி மகாதேவன் அவர் தான் சொன்னார் இந்த பிள்ளை ரொம்ப நல்ல வரும் அப்படின்னு அவரும் சரி ஏ பி நாகராஜனும் சரி இந்த புள்ள ரொம்ப நல்லா இவங்களுக்கு இந்த பாட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த நல்ல அளவு நாலு பாட்டு பாட வச்சாங்க ஒண்ணு கொடுத்தாங்க வாய்ஸ் நல்லா இருக்குன்னு உடனே ஒரு நாலு பாட்டு தொடர்ந்தா போல கொடுத்தாங்க அதுல வந்து ஒரு அற்புதமான பாடல் இருக்கு உங்களோட குரலே இவரேதான் அவரு அவரேதான் இவரே அவரே தான் முதல் பாடல் வரிகள் பாட முடியுமா விட இப்ப நீங்க பாட நீங்க பாருங்க பாடுறத கேட்டு நான் சந்தோஷப்படுறேன் என்னுடைய பாடலை நீங்க பாடும்போது எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நன்றி அம்மா இந்த கதே மா நீங்கள் பயணித்த ஆண்டுகளில் நடந்த அற்புதமான கேவி மகாதேவன மாமா மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டரை பார்க்கவே முடியாது காரம் தட்டி கொடுத்து வேலை வாங்குவார் யாரா இருந்தாலும் மூஞ்ச காமிக்கவே மாட்டாரு அவ்வளவு நல்ல தட்டி கொடுத்து அவ்ள அழக பாடல்களை அப்படி வாங்கி எனக்கு நிறைய பாடல் கொடுத்தவர் அதுல மனைவிய ஒரு படத்துல அன்னை போல என்னை காத்த அன்பு தெய்வமே இதை பாதுகாக்க மட்டும் இந்த மயக்கம் ஏ அன்னை போலை என்னை காத்த இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த வரிகளும் வந்து சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் வரிகள் அப்படி அமைதியாக கேட்கலாம் அது உங்கள் குரலே ஆமா நன்றியம்மா இந்த கோரஸ் பாடிய காலகட்டங்களில் வந்து உங்களை மனதை வந்து கசைக்கு காலகட்டங்கள் இருந்து மீறி கடவுளோட ஆசையால வரும்போதுதான் கிடைத்த பாடல்கள் பாராயண் தொழில் கோரஸ் பாடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு பாடல் உண்டு ே இதய பாடுதே என்ற பாடல் இன்ப நாளிதே இதய பாடுதே இன்ப நாளிதே இதய பாடுது இருயிர் ஒன்றாய் அன்பு கலந்து உஞ்சின்பம் தேடும் நாளிதே திருநாளிதே எப்படி உரம் அந்த பண்டு இப்பொழுது உங்களுடைய குரலில் வந்து அன்று ஒளித்த பாடல்களை நாங்கள் இன்று வரை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இந்த வானொலி பயணத்திலும் உங்களுடைய பாடல்கள் வந்து ஒளித்த வண்ணமே இருக்கின்றது அந்த வகையில் இன்று நீங்கள் இந்த குரலில் அதே குரலில் இந்த பாடலை மீண்டும் பாடியிருக்கின்ற ரசிகர்களுக்காக அந்த வகையில் நிறைவான நன்றியம்மா மெலிசமேனர் ஐயா இசையில் முதல் பாடிய அனுபவங்கள் மணப்பந்தாயம் ராமமூர்த்தி மெல்லிசை மன்னர்கள் அவர்கள் கொடுத்த பாடல் அது எனக்கு ஓகோனு பேர் வாங்கி கொடுத்துச்சு அந்த நிகழ்வுகளை கூற முடியுமா சந்தோஷ தருணங்கள் சந்தோஷ தருணங்கள் அது சந்தோஷ தருணங்களே இல்லம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் கிடைச்சதும் சந்தோஷம் சந்தோஷம் கிடைச்சிட்டு பாடகர் வந்து ஒரு பாட்டு பாடி அந்த பாடல் முடியத்துக்கே காலையில ஒன்பது மணில இருந்து ராத்திரி ஒன்பது மணி வரைக்கும் அந்த சக பாடகி பாடிக்கிட்டு அவங்களோட நானும் குரூப் பாடிக்கிட்டு இருந்தேன் குரூப் ஒன்பது மணிக்கு மேல அந்த அதுக்கப்புறம் என்னோட பாட்டை எடுக்கலானாக்கா என்னால பாட முடியல தொண்ட கட்டி போச்சு தொண்டை கட்டி போச்சு உடனே எம்எஸ்சி சொல்லிட்டாரு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நாளைக்கு வந்து பாடு அப்படின்னாரு அப்பவே நான் பயந்துட்டேன் அழுதுட்ட எனக்கு வந்து எந்த பாட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஏன்னா ஒரு தரம் ஆப்பர்ச்சு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதே நல்லது போயிடும் போல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப மனசு வேதனையோட வந்து பண்ணோம் காலையில ஒன்பது மணிக்கு எழுந்து போனோம் போயிட்டு ஸ்டுடியோல பாட்டு பாடும் ரொம்ப தட்டி கொடுத்து ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா பாடி இருக்கு கொஞ்சம் நல்லா பாடு அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய கஷ்டத்துலயும் ஒரு இன்பம் வந்த மாதிரி அந்த பாடல பாடி முடிச்ச அந்த பாடல திரு கே மகாதேவன் அவங்க கேட்டுட்டு எனக்கு அந்த இழந்த பழம் பாடும்போது வந்து என்கிட்ட சொன்னாரு நீ ஒரு பாட்டு பாடியிருக்க எம் எஸ் விஸ்வநாதன் கிட்ட அந்த பாட்டால உலகமே புகழ புகழ் உனக்கு வரப்போகுது அப்படி ஒரு சுச்சுவேஷனான அந்த பாட்டு கல்யாண மண்டபத்துல மந்திரம் நாதசரோ அதெல்லாம் வச்சு பாடியிருக்க காலத்தால அழிக்க ஒரு பாடல தம்பி விஸ்வநாதன் கொடுத்திருக்கிறாரு அந்த பாடலால நீ எங்கோ போய் சிகரம் தொடர அப்படின்னு அவரு வாழ்த்தினாரு அந்த வாழ்த்து என் வாழ்நாளில் மறக்க முடியாது அவருடைய வாழ்த்து தான் இன்று வரையும் திருவிழா தொடக்கம் மண்டபங்கள் வரை அந்த நாதேஸ்வர ஊசையோடு உங்களுடைய பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது அது இந்த பாடல் திருமண மண்டபத்தில் ஒழித்த வண்ணமே இருக்கின்றது இன்னும் இன்னும் வாராய தோழி மனப்பந்தா நீங்கள் பாடலை பாடுங்க இப்பொழுது எங்களுக்காடு உங்களுக்காக நான் பாடுறத விட இப்ப எனக்காக நீங்க பாடுங்க பாருங்க அத நான் ரொம்ப ரசிச்சு கேக்குறமா நன்றி அவங்க நான் பாட்ட ஒரு ரசிகர் பாடல் என்றாலே எங்கேயோ அழைத்து கொண்டு போய்விடும் எந்த தருணங்களில் இருந்தாலும் உங்களுடைய பாடல்கள் ஒரு உற்சாகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் அள்ளி தருகின்ற குரல் ஓவியமாகத்தான் உங்களுடைய குரல் அன்றிலிருந்து இன்று வரை இருக்கின்றது ஒரு உற்சாகமான பாடல் ஒன்று நீங்கள் உங்களுடைய குரலில் உற்சாகமான பாடல்கள் உற்சாகமான பாடத்தான் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு யாருமே அழுவ பாட்டு யாருமே குடுக்கலமா உற்சாகத்தோட ஆமா உற்சாகத்தோட அப்படி அந்த மாதிரி பாடங்கள் தான் எனக்கு எல்லாருமே குடுத்துருக்காங்க அந்த அந்த உற்சாகத்துல நான் பாண்ட பாட்ட பிறர் வாய் கேக்கும் போது எனக்கு கொடுக்கிற உற்சாகம் இருக்காது பழங்கினால் ஒரு மாளிகை பருவத்தால் மணி மண்டபம் உயரத்தில் ஒரு கோபுரம் உன்னை அழங்கே என்ற பாடல் கண்ணதாசன் ஐயா அற்புதமான ஒரு பாடல் யாழ்ப்பாணம் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் பெருமை எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த பாடல்கள் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட காலகட்டத்தின் நிகழ்வுகள் கூற முடியுமா என்றால் இது வந்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பாட்டு இந்த பாடல ஒழிப்பது கத்துக்கிட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் புகை வண்டி குடித்து சென்னைக்கு வருவோம் இந்த பாடல் பழிங்கினால் ஒரு மாளிகை இந்த பாடல் ஒரே ஒரே ஒரு கெனக்காக எடுங்கல இது சூப்பாபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் அடுத்த நாடு அடுத்த பாடல் நடந்தது அதுதான் கண்ணத்தில் கண்ணம் வைத்து கொண்டு மம்மா கள்ளுங்கம்மா சொல்லுமா தங்கத்தில் கட்டி வைத்த பந்து மஞ்சத்தில் கட்டி வைத்த சென்று ஆடட்டும் வந்து அம்மம் அம்மா இது அடுத்த நாள் பாட்டு அது எப்படியம்மா இனிமை சேர்ப்பது எந்த வகையில் நீங்க அந்த குரலை பக்குவப்படுத்துகின்றீர்கள் நான் இந்த இடத்தில் இந்த கேள்வியை நான் கேள்வி திடீரென்று கொடுத்த வரப்பிரசாதம்மா எல்லாரும் நான் பாடுறாங்க பறக்கிற பசங்க எல்லாமே எல்லாருமே எல்லாருக்கும் அந்த பாடும் ஞானகம் இங்க பாடல நானும் பாத்து அந்த ஞானம் எல்லாருக்கும் கொடுப்பாங்க இதுல வந்து வெளியில பழிச்சுன்னு ஒரு நட்சத்திர ஜொலிப்பு போல ஜொலிக்கிறது சிலரின் குரல் வளம் அந்த குரல் வள வந்து கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்ட குரல் வளத்த எங்களுக்கு கிடைச்சது பெரிய வரப்பிர நன்றிகளை கூறுகின்ற இந்த வேளையில் நீங்கள் நாங்கள் உங்களோடு பயணிட்டு உரையாடி ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் கொண்டு வந்த வேற அதுக்கு கடவுளுக்கு நாங்களும் நன்றி கூறுகின்றோம் இந்த எல்லா இந்த பெயர் வந்து எந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சூட்டப்பட்டது நல்ல சம்பந்தம் அந்த படத்துல நான் நாலு பாட்டு பாடிட்டு இருக்கும் போது அப்ப என் பேரு டி எல் அந்த டி எல் இந்த பொண்ணு ஒரு நாளைக்கு ஓஹோன்னு வருவா அப்ப இந்த பேர் பிரச்சனையா இருக்கோ. காரணம்னா ஏற்கனவே ஒரு ராஜேஸ்வரி இருக்காங்க எம் எஸ் ராஜேஸ்வரினு சிட்டு குருவி சிட்டு குருவி அவங்க அப்போ அவங்க அவங்களோட பா இவளுக்கு வர சான்ஸ் அந்த அம்மாவுக்கு போயிடுச்சுன்னா இவளோட வருங்காலம் கெட்டுக்கொள்ளும் அதனால இவளுக்கு பேரை மாத்தி வைப்போம் சொல்லி அந்த டிஎல் ராஜேஸ்வரியில டிய தூக்கிக்கிட்டு அதுல இருந்து எல் வச்சுக்கிட்டு ராஜேஸ்வரியில ஆர வச்சுக்கிட்டு எல் ஆர் ஈஸ்வரின்னுட்டு அப்படி பிரபலம் படுத்தினாரு எல் பி நாகராஜன் அவர்கள் அவர்களுக்கு என்ன உண்மையில அந்த எல்லா ஈசரி அது ஒரு கடவுளுடைய பெயர் அதனால்தான் நீங்கள் இன்று கடவுளையே அழைத்து வரும் ஒரு குரலுக்கு சொந்தக்காரராக பக்தி பாடல்கள் பாடுகின்றீர்கள் நம்ம கடவுளுக்கு எல்லா கடவுளுக்கு சொந்தமான பெயரும் கடவுளுக்கு சொந்தமானது தான் எனக்கு இப்படி அமைஞ்சது வந்து ஒரு பெரிய பொக்கிஷன் தான் சொல்லணும் இருக்கும் போது அப்படின்னு ரெண்டு கம்பெனி இருக்கு அவங்க வந்து எங்களை கான்ட்ராக்ட் பேஸ்க்கு புக் பண்ணிடுவாங்க ஒரு வருஷத்துக்கு நாலு பாட்டு அவங்க கொடுப்பாங்க அதுக்கு காசெல்லாம் கிடையாது காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க பைசா எல்லாம் கிடையாது அதுல பக்தி பாட்ட குடுப்பாங்க அந்த பக்தி பாட்டு பிரபலம் ஆயிடுச்சுனாக்கா அப்போ அந்த பிரபலம் ஆக ஆக ஆக அவங்க பிரபலப்படுத்துறது அந்த பிரபலம் ஆக ஆக ஆக நமக்கு ஒரு பக்தியில ஒரு ஈடுபாடு நமக்கே வந்துடும் அப்போ நிறைய பாடல்கள் கோவில்ல அப்ப எல்லாம் முன்னெல்லாம் வந்து கோயிலுங்கள்ல நிறைய பாட்டு போடுவாங்க அந்த காலத்துல பாட்டு பத்தி பாட்டுனாக்கா உங்களுக்கு எம் எஸ் சுப்லட்சுமி அம்மா தான் ரொம்ப எம் எல் வசந்தகுமாரி அம்மா இப்படி அவங்களோட பாட்டுகள்லாம் இந்த கோவிலுங்கள்ல ராமர் கோயில்ல கிருஷ்ணன் கோயில்ல இப்படி எல்லாம் ஒலித்து கொண்டே இருக்கும் அப்போ எனக்கு இந்த மாதிரி நம்ம பாட்டு ஒலிக்காதா அப்போ அப்புமாரியம்மா பேமஸ் கிடையாது இப்படி எல்லாம் ஒலிக்காதான்னு நான் கடை விட்ட ரொம்ப மனம் உருகி வேண்டி இது பண்ணோட எனக்கு எங்க இருந்து கிடைச்சாங்களோ திருவேற்காட்டு கருமாரியம்மா என்கிட்ட வந்தா அப்படி வந்து தான் இந்த திருவேற்காட்டு கருமாரியம்மாவுக்கு பாட ஆரம்பிச்ச உடனே என்னோட இடம் வந்து எங்கயோ கொண்டு போய் அந்த ஆத்தா கொண்டு சேர்த்துட்டா எல்லாரும் அப்படின்ற இருந்தாலும் என்னுடைய பாடல்கள் ஒழிக்காத இடமே கிடையாது அப்படி அந்த வரம் வாங்கி வந்த எனக்கு அந்த தாயாரின் அன்பும் இருப்பதாவது இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்தி பாடல் எங்களுக்காக அம்மா என்ன பாட்டு சொல்லுங்க மாரியம்மாண்ட பாடல் உங்களுக்கு முதல் அனுபவ பாடல் மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா இத பாட மாரியமம் நிறைந்த பாடல்களின் வரிசையில் இன்றும் அநேகமான காதுகளில் விங்காரம் பாடிக்கொண்டிருக்கின்ற பாடல்களில் இந்த பாடலும் ஒரு அற்புதமான பாடலும் நான் பாடுவேன் மனதோடுதான் நான் பேசுவேன் விளியோடுதான் விளையாடுவேன் அமைந்திருக்கின்றது இந்த பாடல் ஒளிப்பதிவு செய்த காலகட்டங்கள் எந்த நேரத்துல அது ஆகணும் இருக்கும் அந்த நேரத்துல அது ஒளிப்பதிவு செய்யறாங்க எப்போ என்னைக்கு அது அந்த பாட்டு என் வாயால் பாடணும்னு கடவுளை எனக்கு எழுதி அந்த நேரத்துல அந்த பாடல் ஒளிபதிவாச்சு அது ஒரு சிறந்த பின்னணி பாடகின்ற அவார்டும் எனக்கு கிடைச்சிருங்க வாலிப கவிஞர் வாலி அவர்கள் இந்த பாடலை வி குமாரி இசையமைத்து எல்லாரையும் சரி பாடியது நீங்கள் இசையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பல மொழிகளில் பாடியிருக்கிறீர்கள் இந்த பல மொழிகளில் பாடும் போது உங்களுக்கு மொழி பிரச்சனை ஏதாவது வந்ததா இது வந்து முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது என் இதயத்தில் எழுந்த கேள்வியம்மா மொழி பிரச்சனை எப்பவுமே எனக்கு எழுந்தது மொழி எந்த மொழி கொடுத்தாலும் என்னுடைய தமிழ் மொழி தாய்மொழியாக தமிழில் தான் எழுதி கொண்டு பாடு தமிழுக்கு சாடமாட்ட எனக்கா தமிழ்ல ரொம்ப அழகான எழுத்து ரா வந்து யாருமே இப்ப சரியான தமிழே சரிய பேச மாட்டேங்கிறாங்க பாடவும் மாட்டேங்கிறாங்க தமிழ் உச்சரிப்பு சரியே இல்லை தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழால் எழுதிட்டு தான் நான் பாடுவேன் ஆனா நான் எப்படி அந்த பாட்ட பாடினாலும் அந்தந்த மொழிக்காரர் தான் பாடினார் அப்படின்னு தான் எனக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு அதுக்கு காரணம் என்னுடைய உழைப்பு வெளிநாட்டு பயணங்களில் உங்களுடைய இசை பயணம் நிகழ்ந்ததா எந்தெந்த நாடுகளுக்கு சென்று வந்தீர்கள் நானு எல்லா நாடு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு நாடுகளுக்கு நான் போயிருக்கேன் தரம் போயிருக்கேன் எல்லா வெளிநாட்டிலும் எல்லா யாழ்ப்பாணக்காரங்க தான் இருக்காங்க அங்க அந்த இதெல்லாம் அவங்களை நினைச்சா ரொம்ப கஷ்டம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அவங்க ஒவ்வொரு வந்து தங்கியிருக்காங்க இலங்கை வாழ் மக்கள் அவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டுல நாங்கள் புலம்பெயர்ந்து யாழ்ப்பாணத்தை விட்டு புலம்பெயர்ந்து வந்திருந்தாலும் இன்று எங்களுக்கு ஒரு ஆறுதல் என்று சொன்னால் அது உங்களுடைய பாடல்கள் இன்று எங்களை தாளாட்டிய வேண்டமும் ஒரு அமைதியை தந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் உங்களுக்கும் சிறந்தாழ்த்தி நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக்கம்மா ரொம்ப நன்றிக்கும் தமிழுக்கு நிகரி எந்த தமிழன் கிடையாது நன்றி அம்மா கூடான கோடி நன்றிகள் இந்த நேரத்தில் அவங்களோட தமிழை கரெக்டா நம்ம உச்சரிச்சு பானோம்னா அதனோட சாராம்சமே வேற அவங்கத்தான் இலங்கைவாய் தமிழ் மக்கள் அவங்க கிட்டத்த ஒவ்வொரு சொல்லும் போதும் ஓம் அப்படின்னு தான் முடிப்பாங்க கடவுள் சொல் அதுலேயே இருக்கும் ஓம் ஓம் ஓம் இந்த நேரத்தில் வந்து இவங்களுக்கு பல விமர்சனங்கள் வந்திருக்கும் உங்களுடைய இசை பயணத்தில் உங்களுக்கு பிடித்த விமர்சனங்கள் மறக்க முடியாது எனக்கு விமர்சனம் எனக்கு பிடித்த விமர்சனம் எனக்கு எதுவுமே கிடையாது பிராவிசம் எத்தனையோ வாட்டி நீங்க என்ன எவ்வளவு வாட்டி கேட்டுட்டீங்க இன்னைக்குத்தான் நேர்காணல் நிகழ்ச்சியை நான் கொடுத்திருக்கேன் உங்களுடைய ஆசிர்வாதம் கிடைத்தது உண்மையிலே எனக்கு ரெவன் தந்த கொடை இந்த திரையுலகம் ரசிகர்கள் எல்லோரையும் விட்டுவிட்டு மறைந்த திரு மதிப்புக்குரிய அவர்களுடைய நினைவிலைகளை கூற முடியுமா அவர் எங்கம்மா மறைஞ்சிருக்காரு என்னால ஜீரணிக்கவே முடியல அவர் மறைந்தார் அப்படின்னு சொல்றதுக்கே நான் எனக்கு தகுதி இல்லை அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் பாடல்கள் உள்ள வரை பாட்டுக்காரர்களுக்கு எப்பமே அழிவே கிடையாது அந்த காலத்துல கூட தியாகராஜ பகதரா கூட பாடினாங்க பாடி அவங்க பாட்டு இன்னைக்கு வந்துட்டு தான் இருக்குதா இருக்கிறோம் அதே போல பாலு வந்து அவரு உழைத்த உழைப்புக்கு அவரு பெரிய அவரு ஒரு சிகரம் தொட்ட பாடகர் சிகரம் தொட்ட தனித்துவம் பாய்ந்த பாடல்காரர் அவரு அவரது அருமையான அவரோட குரல் வளத்துக்கு என் சிறந்த நன்கு அவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் மறைந்த மாமேதை எஸ் மறைந்த சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப வேத இருக்குது ஏன்னா எல்லா நாட்டு வெளிநாட்டுல எல்லாம் அவரை எல்லாரும் பாலா பாலா பாலான்னு தான் கூப்பிடுவாங்க அப்படி ஒரு எல்லாருக்கிட்டையும் உருசா போறவங்கிட்டும் சரி பழசா இருக்கிறவங்க சரி எல்லாருக்கிட்ட அன்பு செலுத்துற ஒரு முக்கியமான மனிதர் பால்ராதா இறக்கும் மனிதர்களும் இரவா பாடல்களும் அவரோட அவர் இறந்துட்டார் சொல் ஆனா அவரோட பாடல்கள் இறக்கவில்லை நம்மோடு கொண்டுதான் இருக்கிறது அவரும் நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் அது எெந்த பாடல்களை கேட்டாலும் அவர்கள் வந்து எங்களுக்கு அருகில் இருந்து ஒரு தலை தடவி சொல்வது போல் உணர்வுகள் இருக்கும் அந்த வகையில் இந்த திரை உலக பாடகர்கள் எல்லோருமே எங்களை தலை வழிநடத்தி செல்கிறீர்கள் அது எந்த இந்த அம்மா எந்த கருத்து வேறுபாடும் இல்லை இது நான் எல்லோரிடமும் நான் அடிக்கடி சொல்லும் வார்த்தை இது என்னுடைய நிகழ்ச்சிகளும் நான் அடிக்கடி சொல்லும் வார்த்தை முடங்கி உடைந்து கிடந்த யாழ்ப்பாண மக்களுக்கு தலை தடவை ஆறுதல் சொல்வது உங்களுடைய பாடல் காலமா கண்டிப்பாக கண்டிப்பாகமா எங்களுக்கு வாய்வு அளிப்பதே இலங்கை வானொலி தாம இலங்கை பாட்ட கேட்டக்க தமிழ் எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்றது அங்க முன்ன மயில் வாகனம் இருந்தாரு நீ திறந்து கூட இருக்க மாட்டேன் மயில மயில் வாகனம் கேசவராஜா அவர்களுடைய காலகட்டத்தில் பிறந்து அவர்களுடைய அறிவுத்துறையை கேட்டுத்தான் என்று எனக்கும் இந்த ஆர்வம் ஏற்பட்டதம் எனக்கு வந்து குரு அன்றிலிருந்து இன்று வரை உங்களுடைய பாடல்கள் கூட சிறிய வயதில் நாங்கள் கேட்டு ரசித்தது என்று சொன்னால் அது இலங்கை வானொலியில் தான் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் இருந்து கேட்ட பாடல்கள் எங்களுடைய வானொலியில் தமிழ் இந்தியாவை மாதிரி யாருமே வைக்க மாட்டாங்க இதுவரை நேரமும் உங்களுடைய சிரமம் பாராது என்னுடைய அன்பு கட்டிலைக்கு நங்கி அற்புதமாக உங்களுடைய பழைய நினைவேலைகளோடு கடந்த கஷ்டங்களையும் தாண்டி இன்று முன்னேறியிருக்கிறீர்கள் அத்திவார கல்லாக உங்களுடைய உள்ளத்தை தொட்ட நினைவேலைகளை இன்று எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் இந்த வகையில் எல்லாமே ரொம்ப நல்ல எல்லாருக்கும் பாகுபாடின்றி எல்லாரையும் வரவேற்று ஆதரித்து எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியூட்டி அதை இன்னும் மேலும் சிறம்பட திறம்பட சிறப்பாக உலக அளவில் எடுத்துக்கொண்டு செல்லும் உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேர்காணல் நிகழ்ச்சி ராகிணி பாஸ்கரன் அவர்கள் நேசகானம் வானொலியில அவங்க பணி புரிய நமக்கு பெருமை அவர்கள் இந்த நேர்காணலை என்னோடு எவ்வளவு நாளாக எடுக்க வேண்டும் எடுக்க வேண்டும் என்று ரொம்ப ார்கள்க்கம் நன்றி இதுவரை நேரமும் வெளித்திருந்து இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருந்து ரசித்தீர்கள் மீண்டும் என்னுடைய நிகழ்ச்சிக்கு ஆதரவு கரம் தந்து கொண்டிருக்கும் உங்கள் அணிகுள்ளங்கள் அனைவருக்கும் எனது இருகரம் நன்றிகளை தெரிவித்துக் இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அறியத்தாருங்கள் என்றும் கூறிக்கொண்டு இனி அவருடைய பயல்களை நீங்கள் ரசியுங்கள் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நான் அவருடைய பாடல்களை மிகுதி நேரம் நீங்கள் கொள்ளுங்கள் மீண்டும் நாளையிரவுகளை சந்திக்கின்றேன் நன்றி